வணக்கம் ஜூன் 28 எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஆப்பிரிக்க ஒன்றிய மாநாடு நைஜர் நாட்டில் நடைபெற உள்ளது இரண்டு பலாவ் நாடு பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ளது மூன்று முகனூல் எனும் Facebook சமூக ஊடகம் லீப்ரா என்ற கூட்டமைப்பை தொடங்க உள்ளது இனி இன்றைய நற்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று இந்தியாவில் ஓய்வூதியத்துறையின் ஒருங்கிணைந்த குறை தீர்ப்பு மற்றும் அழைப்பு மையம் எங்கு அமைந்துள்ளது இரண்டு மாநில அளவிலான பெண்கள் பாதுகாப்பு பிரிவு எங்கு தொடங்கப்பட உள்ளது மூன்று இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் உயங்கம் இயங்கும் போக்கு போக்குவரத்து எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட உள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி